அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உரட்பா தான் இது நட்புங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் நம்முடைய நண்பனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அதில் நாம் மன சந்தோஷப்படணும் நேரில் பார்க்குற போது கூட மனசில் மகிழ்ச்சி வந்து முகத்தில் சிரிப்பு வரணும் அகமும் புறமும் ஒன்றாக இருந்தால் தான் அந்த நட்பு சிறந்த நட்பு அதனால் வெறுமனை மேலேழுந்த வாரியாக முகத்தில் சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பொறாமப்படுறதோ வஞ்சனைப்படுறதோ அந்த நட்பு வந்து உண்மையான நட்பாகாது அது போலி நட்பு அப்படின்னு வள்ளுவர் இங்கே சொல்ல விரும்புகிறார் ஆக வெறுமன முகத்தில் நகையை காட்டுவது சிரிப்பை காட்டுவது மட்டும் நட்பு அல்ல ஆக நட்பை வெளிப்படுத்துவதற்காக சிரிப்பது மட்டும் நட்பின் அடையாளமாகி விடாது நெஞ்சத்து அகம் நெஞ்சத்து அகம்ங்கிறத கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார்கள் நெஞ்சம்னா என்ன அகம்னா என்ன அகத்தில் நெஞ்சத்தில் உள்ளுக்குள்ள இங்கே முகத்தில் சிரிப்பு உள்ளுக்குள்ள மனசில் ஆழமான மனசில் உண்மையான ஒரு சந்தோஷம் என் நண்பனை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஆக நெஞ்சத்து அகநக நெஞ்சத்து நெஞ்சம் நிறைந்த அன்பினால் அகநக மனமும் மகிழ்வுற வண்ணம் நட்பது நட்பு கொள்வதே நட்பு இங்கே நட்பதுங்கிறதுக்கு நட்பு கொள்வதுன்னு அர்த்தம் பார்த்தவுடனே மனசுக்குள்ளே சந்தோஷப்படாமல் முகத்தில் மாத்திர சிரிப்பை காட்டுற நட்பு வெளிப்படுத்துகிற தன்மையானது நட்பு அல்ல நெஞ்சத்தில் மனசு நிறைஞ்ச அன்போடு உள்ளுக்குள்ளேயும் ஆழமாக சந்தோஷப்படுற வகையில் நட்பு அமையிறது உண்மையான நட்பாகும் அப்படின்னாரு பரிமேலழகருடைய வரியை படிக்கலாம் கண்டவழி அகமொழிய முகமாத்திரமே மலரும் வகை நட்குமது நட்பாகாது அன்பால் அகமும் மலர நட்குமதே நட்பானது ரொம்ப எளிமையானது இருக்குது கருத்து இது ஒருத்தரை பார்த்தபோது நண்பரை பார்த்த உடனே அகத்தை விட்டு அகம் முகமாத்திரமே மலரும் அகம் மலரவில்லை முகம் மலர்ந்தால் அந்த வகை நட்பு நட்பாகாது அன்பால் அகமும் மலர அந்த முகம் மாத்திரம் மலரக்கூடாது அகமும் மலர வேண்டும் அது அன்பாலேங்கிற அதுதான் சிறந்த நட்பு அன்பின் வழியது உயிர்நிலை இதெல்லாம் சிந்தித்து பார்க்கலாம் ஈரம் அல்லாதது கிளை நட்பு அப்படின்னு முதுமொழி காஞ்சின்னு ஒரு நூல் சொல்கிறது அதாவது மனசில் அன்பு இல்லாத நட்பு இந்த கிளை நட்பு அது ஆழமான நட்பு இல்லைன்னு அர்த்தம் வஞ்சனே உள்ளவனுக்கெல்லாம் மனசுல சந்தோஷம் இல்லாமல் முகத்தில் சந்தோஷத்தை காட்டிப்பாங்க போலித்தனம் அந்த நட்பு நமக்கு வேண்டாம் அதுக்காக சொல்றார் அகமும் முகமும் மலரும் நட்புதான் நட்புங்கிறது கருத்து நட்பை வெளிப்படுத்துற போது மகிழ்தல் உள்ளத்து நிகழ்ச்சி நகைத்தல் முகத்து நிகழ்ச்சி இது ரெண்டையும் இங்கே குறித்து காட்டியிருக்கிறார் இந்த நெஞ்சத்து அகம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜீவாத்மாவோட சம்பந்தம் உயிரோட சம்பந்தம் அதுதான் அன்பின் வழியது உயிர் நிலைநுட்டர் அன்புடைமை அதிகாரத்தில் ஆக இவற்றையெல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திக்க திருவள்ளுவருடைய திருவுருளை நினைப்போம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்